பராசக்தி பர்பல ரூபங்களில் பர்பல வடிவங்களில் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு திருத்தலத்திலேயும் எழுந்தருளி பல்வேறு மகான்களுக்கு பலவிதமாக அருள் பாலித்திருக்கிறாள் கருவாகி உருவாகி வடிவாகின்னு சொல்லுவார்கள் அகண்ட பாரத தேசம் தேசத்தை மிக பெரிய என்று போற்றுகிறோமோ அந்த அகண்ட பாரத அவளுடைய தேசம் அவளுடைய வடிவத்திலே இருந்து வந்த தேசம் என்பதுதான் ஐதீகம் நமக்கெல்லாம் தெரியும் தக்ஷயாகம் நடந்தது அந்த தக்ஷ எவ்வளவு பெரிய சிக்கலை தோற்றுவித்ததுன்னு தெரியும் தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய பெண்ணை தன்னுடைய மகளை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்ததற்கு காரணம் மகளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டும் என்பதற்காக இல்லை அவனை பொறுத்தவரையில் சிவபெருமானையே தன்னுடைய மாப்பிள்ளையாக பெற்றுவிட்டால் எல்லோரும் வணங்குகிற சிவன் தனக்கு மாப்பிள்ளையாக இருந்தால் தான் எல்லோரையும் விட மிகப்பெரியவனாக மாறிவிடலாம் அந்த மாமனார்ஸ்தானம் தனக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும்னு நம்பின மாமனார்ஸ்தானம் உயர்வை கொடுக்கும் ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னாரையே தன்னுடைய மணாளனாக வரித்தாள்ங்கிறதுனால தான் ஆழ்வார்கள்லேயே விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார்னு திருநாம பகவானுக்கே தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர் பெரியவர் என்கிற பெயரை பெறுகிறார் ஆனால் தான் மாமனாராக இருப்பதனால் தனக்கு எல்லோரும் மரியாதை செலுத்த வேண்டும்ன்னு அகம்பாவம் ஒருவனுக்கு வந்தார் அந்த அகம்பாவம் எவ்வளவு பெரிய சிக்கலை தோற்றுவிக்கும்ங்கிறது தான் தக்ஷனுடைய கதை தக்ஷயாகம் நடந்தது தாக்ஷாயணி போகக்கூடாதுன்னு சிவன் நினைச்சார் என்ன இருந்தாலும் அப்பா நடத்துகிற ய ய யாகம் அதனால் அதற்கு போக வேண்டும்ன்னு அங்கே போய் அவமானப்பட்டாள் அவள் அவமானமடைந்தாள் செய்தி சிவ பரம்பொருளுக்கும் கிடைத்தது தக்ஷயாகத்தை நிறைவேறாமல் செய்துவிட வேண்டும் ஆணவத்தால் நடக்கிற யாகம் யாகத்தை அழிக்க வேண்டும்ங்கிறது நோக்கமில்லை எங்க யாகம் வெறுமன ஆணவம் ஷடங்கு மாத்திரம் இருக்கோ அந்த யாகத்தினால பிரயோஜனம் இல்லை அதனால வீரபத்ர அம்சமாக புறப்பட்டார் சிவபெருமான் கையில் ஒரு வில்லோட வந்தார் இதுக்கிடையில் தாக்ஷாயினி தான் அவமானப்படுத்தப்பட்டதை உணர்ந்தாள் இந்த பிறவி இருக்கிறதுனால தானே இந்த தேகம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே தாக்ஷாயணிங்கிற வடிவம் அந்த பிறவியில் தாக்ஷாயணிங்கிற வடிவத்தில் அவ இருந்தா அந்த வடிவம் அதுதானே அவமானத்திற்குள்ளானது அந்த வடிவமே வேண்டாம்னு நினச்சா தாக்ஷாயணிங்கிற அந்த பிறப்பே வேண்டாம் தக்ஷனுடைய மகளாக தோன்றிய பிறப்பே வேண்டாம் அதனால் அந்த தேகத்தை அழித்து விடுவோம்னு சொல்லி நெருப்பில் விழுவதற்கு போனால் நெருப்பில் விழுந்தாள் அப்படி நெருப்பில் விழுந்து அவள் இல்லாமல் அந்த தாக்ஷாயணி என்கிற அந்த பிறப்பு இல்லாமல் போன நிலையில் சிவ அங்கே வந்து சேர்ந்தார் யாகசாலைக்கு தன்னுடைய உயிருக்குயிரான தாக்ஷாயணி இல்லைன்னு உடனே இன்னும் கோபம் வந்தது ஏற்கனவே இருந்த கோபம் இன்னும் அதிகமாச்சு அப்படியே அந்த உடம்பை தூக்கி அப்படி மேலே தோளில் போட்டு இங்கேயும் அங்கேயும் கோபத்தில் உலாவினாராம் அவருடைய கோபத்தை தாங்க முடியல சண்ட பிரசண்டம் அது அவ்வளவு பெரிய கோபம் அந்த கோபத்தை உலகத்தால் தாங்க முடியாது ஈரோடு பதினாலு லோகத்தாலேயும் தாங்க முடியாதுங்கிறது தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு பார்த்தார் மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு யுக்தி தோனிது தோல்லை தூக்கி அந்த தேகத்தை போட்டு சுத்தறார் தாயினிங்கிற அந்த ரூபத்தை தானே எடுத்து போட்டுண்டு சுத்தறார் அந்த தேகம் அந்த ரூபம் இல்லைன்னு சொன்னா அவருடைய கோபம் அடங்கிவிடும் ஏனென்றால் அவள் அவருக்குள் இருக்கிறாள் வெளியில் தெரியக்கூடிய அந்த வடிவம் இருக்கிறதுனால தானே அவருக்கு கோபம் வருது அந்த வடிவத்தை இல்லாமல் பண்ணிடலாம்னு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா தோல் அந்த தாக்ஷாயினி வடிவத்தை போட்டு சுத்தின் இருந்த சிவபெருமான் பின்னால் அவருக்கே தெரியாமல் அந்த கோபத்தில் அவர் இங்கேயும் அங்கேயும் தெரியல கண் எங்கே இருக்குன்னே தெரியாமல் சுத்தின் இருக்கார் அவருக்கே தெரியாமல் அவர் பின்னாலேயே தன்னுடைய சக்கரத்தோடு சென்று அம்பிகையின் அந்த உடலை தன்னுடைய சக்கரத்தால் துண்டு துண்டாக வெட்டினாராம் மகாவிஷ்ணு அப்படி வெட்டியபோது போது அம்பிகையின் உடலின் பாகங்கள் தெரித்து கீழே விழுந்தன எங்கேயெல்லாம் அவை விழுந்தனவோ அவைதான் சக்தி பீடங்கள் ஆயினான்னு கணக்கு அதுக்கு மாதிரி இந்த தேசத்தினுடைய ஊர்கள் பாரத ஊர்கள் அந்த ஊர் பெயர்களை பார்த்தாலே எல்லாமே அம்பிகையின் பிரதேசம்னு தெரியும் சென்னைன்னு சொல்றோம் சென்னைங்கிற பெயர் எப்படி வந்ததுங்கிறது பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டு அந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஊரினுடைய பிரதான தெய்வம் ஆதியில் இந்த ஊரினுடைய அல்லது இந்த ஊர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த பகுதிகளின் பிரதான தெய்வமாக விளங்கியவள் சென்னம்மா காளிகாம்பாள்னு சொல்கிறோமே இப்போது தம்புச்சொட்டி திரையில் இருக்கிற காளிகாம்பாள் அந்த காளிகாம்பாள் சென்னைங்கிற ஒரு நகரம் உருவாவதற்கு முன்னால் சின்ன சின்ன கிராமங்களாக இந்த பகுதி இருந்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்காகத்தான் ஒரு ட்ரேட் சென்டராக இந்த நகரம் உருவாச்சுங்கிறது நமக்கு தெரியும் பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் இந்த நகரம் உருவாவதற்கு முன்னால் இப்போது புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கிறதே அந்த இடத்துல அந்த பகுதியில் மீனவர்களுக்கு நடுவில் அவர்களின் தெய்வமாக கடற்கரை பகுதியில் இருந்தார் சென்னம்மா அந்த சென்னம்மாவை சென்னம்மா சென்னம்மா என்று அவர்கள் வணங்கினார்கள் இதுக்கப்புறம் ஈஸ்ட் இண்டியன் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்தது மெட்ராஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்தது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் வந்தது அந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கட்டினதுக்கப்புறம் அந்த கோவில் சின்னதாக இருந்த அவளுடைய கோவில் அந்த கோட்டைக்குள்ளே சிக்கி கொண்டது ஆரம்ப காலத்தில் கோட்டைக்குள்ளே தான் இருந்தது ஆனால் பிரச்சனை என்னென்னா கோட்டைக்குள்ளே இருந்த அந்த கோவிலுக்குள் போய் வழிபாடு செய்வதற்கு அவ்வளவு சுலபமாக முடியல ஏன்னா அது கோட்டை பகுதி அங்கே பலதரப்பட்ட சிக்கல்கள் வரலாம் அப்போ சாதாரண மக்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வரும்போது கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்தது இதற்கு இடையில் கர்நாடக பகுதியில் வார் அப்படின்னு சொல்கிறமே அந்த பகுதியில் ஃப்ரெஞ்ச் பிரிட்டிஷ் துருப்புக்களுக்கிடையே போர்கள் வந்தன சண்டைகள் வந்தன இதெல்லாம் வந்தபோது அந்த கோவில் உள்ளுக்குள்ளே இருக்கிறத விட கோவில் வழியில் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போய் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருந்த இராணுவத்திற்கும் இது வெளியிலிருந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று தோன்றியது அதனால் கம்பெனிக்காரர்களே என்ன சொன்னார்கள்னா இந்த கோவிலை நீங்கள் வெளியில் கொண்டு போய் கட்டிக்கொள்ளுங்கள் நாங்களே உங்களுக்கு உதவி செய்கிறோம் நீங்கள் இங்கே உள்ளே வந்து விட்டு போக வேண்டாம் கோவில் வெளியில் வந்தது அப்படி வந்தது தான் தம்புச்சொட்டு தெருவில் காளிகாம்பாள் கோவில் இந்த கோயில் வெளியில் வந்ததுக்கப்புறம் சென்னம்மாங்கிற பெயர் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மக்களெல்லாம் போய் காளிகாதேவி காளிகாதேவி என்று வணங்கும்போது காளிகாம்பாள் என்கிற பெயர் நிலைத்து போயிற்று சென்னம்மா என்கிற பெயர் சற்றே மங்களாக அவ்வளவு தூரம் எல்லோருக்கும் தெரியாமல் மறைந்து போயிற்று அந்த சென்னம்மாவின் பகுதி அதுக்கப்புறம்தான் சென்னகேஸ்வரர் அப்படிங்கிறது சென்னகேசவ பெருமாள் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது சென்னமல்லீஸ்வரர் சென்னகேசவர் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது சென்னம்மாங்கிறதுனால வந்த ஊர் இது சென்னம்மா இருந்த பகுதி அதிலேந்து வந்ததுதான் அதுக்கப்புறம் சென்னை அப்படிங்கிற பெயர் கொல்கத்தா நமக்கு தெரியும் காளிகாதேவியின் ஊர் அதனால தான் அது கொல்கத்தா எந்த ஊர் எடுத்து பார்த்தாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஊரினுடைய தலைவியாக பராசக்தி இருப்பாள் சண்டிகள் சண்டிகா தேவியின் ஊர்தானே சண்டிகர் கல்கான்னு ஒரு ஊர் இருக்கு கல்கா எங்க காளிகா தான் சிம்லா சிம்லான்னு ஒரு ஊர் இருக்கா இல்லையா வெயில் காலத்துல போய் தங்கினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஊர் சிம்லாவுக்கு போகணும்னா கல்கா வழியா போகணும் சிம்லா அது என்ன ஷிம்லாங்கிற பெயர் ஒன்னும் இல்லை அது ஷியாமலா ஷியாமலா தேவியின் ஊர் அந்த ஷியாமலாங்கிறது ஆங்கிலேயர்கள் எத்தனையோ பெயர்களை அவர்கள் உச்சரிக்கும் போது இயல்பான தமிழ் உச்சரிப்போ அல்லது இயல்பான பாரத தேசத்து உச்சரிப்போ மாறிப்போனது போல ஷியாமலா என்பது ஷிம்லா என்று மாறிப்போச்சு எத்தனை ஊர்களுக்கு அப்படி மாறிப்போச்சு தூத்துக்குடிங்கிறது டூட்டுக்குரின் அப்படின்னு ஆச்சா இல்லையா அந்த மாதிரி சியாமலாங்கிறது சிம்லான்னு ஆச்சு இன்னி வரைக்கும் அது சிம்லா சிம்லான்னு சொல்லிட்டுருக்கோம் பாட்னா பாட்னாவுக்கு போய் பார்த்தா அங்கே அம்பாளுடைய கோவில் இருக்குது பட்டந்தேவி கோவில் ரெண்டு பட்டந்தேவி கோயில் உண்டு ஒன்று பெருசு இன்னொன்று சின்னது பரி பட்டந்தேவி சோட்டி பட்டந்தேவின்னு ரெண்டு கோவில்கள் பட்டந்தேவி எங்கே அந்த பட்டந்தேவி அவளுடைய பட்டு தெரித்து விழுந்த இடம் அவள் அணிந்திருக்கும் செம்பட்டு செம்பட்டு உடையாள் அப்படின்னு பாடினாரே அபிராமிப்பட்டார் அந்த செம்பட்டு அவள் அணிந்திருக்கக்கூடிய செம்பட்டு அப்படி தெறிச்சு விழுந்துதான் அதான் பட்டந்தேவி பட்டன்ன பட்டு அப்ப இந்த அகண்ட பாரத தேசமே அவளுடைய தேசம் அவளுடைய பிரதேசம் அவளுடைய நாடு அவளுடைய மண் அதனால தான் விவேகானந்தர் சொன்னார் இந்த தேசத்தை பொறுத்த வரையில் இந்த இடம்தான் தீர்த்தம் இந்த இடம்தான் க்ஷேத்திரம்னு கிடையாது இங்கே இருக்கிற ஒரு ஒரு துளி மண்ணும் புனிதமானது இந்த அகண்ட பாரத அம்பாளுடைய தேசம்ங்கிறதுனால தான் அவை யார் தெரியுமா ஹிமவானுடைய மகள் எங்கள் பாரத தேவி யார் தெரியுமா அவள்தான் ஹிமவானுடைய மகள் அந்த பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதி தேவின்னு பாடினார் மகாகவி பாரதியார் அந்த அம்பிகை ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு வடிவத்திலே காட்சி தரக்கூடிய அந்த அம்பிகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அருள் பாலித்தாள் ராமலிங்க வள்ளலாருக்காக திருவற்றியூர் வடிவுடையம்மனாக வந்து உணவூட்டினாள் காலமேகத்திற்காக வரதனாக இருந்தவரை காலமேகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக தாம்பூலம் உமிழ்ந்தாள் தாய் மாணவ சுவாமிகளின் பெருமையை உலகத்திற்கு காட்ட வேண்டுங்கிறதுக்காக தன்னுடைய திருப்பாவாடையில் நெருப்பை பற்ற வச்சு அவர வச்சு அணைக்க வச்சா இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் யாரெல்லாம் அந்த அம்பிகையை தொ தொழுதார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலேயெல்லாம் பலவிதமாக விளையாடி அவர்களுக்கு அருள் பாலித்தவள் அந்த அம்பிகை பராஜ் சில ஊர்களில் அவளுக்கு வடிவுடையம்மன் பெயர் திருவற்றியூர்ல வடிவுடையம்மன் திருநெல்வேலியில காந்திமதி அம்மன் சொல்றோம் ஆனா அந்த காந்திமதி அம்மனுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய பெயர் வடிவுடையம்மன் தான் நீங்கள் அந்த பகுதி மக்களை கேட்டால் சில சமயத்தில் ஏதாவது வேகமாக சொல்கிறச்சே இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏதாவது ஒன்று அதெல்லாம் கிடையாது சாமி சத்தியமா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த சாமி சத்தியமாக்கு நெல்லை மாவட்டக்காரர்கள் என்ன பண்ணுவார்கள்னா வடிவு சத்தியமா என்ன காந்திமதி அம்மன் வடிவுடையம்மன் பேர் அவளுக்கு அது என்ன வடிவுடை அம்மன் எல்லையற்ற ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு எனர்ஜிக்கு எங்கேயாவது ஒரு உருவம் நம்மளால் சொல்ல முடியுமா எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன படம் போடுறது ஆனால் அந்த எனர்ஜி ஒரு வடிவம் எடுத்து வந்தால் அது பராசக்தி அதனால தான் வடிவு உடை அம்மன் ஒரு வடிவம் எடுத்து வந்தாள் அவள் அப்படிங்கிறதுனால வடிவுடை அம்மன் வடிவம் எடுத்த அந்த வடிவுடை அம்மனை காளிதாசர் அவளுடைய வடிவத்தின் சிறப்பை பார்த்து பார்த்து பாடுவதுதான் சியாமலா தண்டா அம்பாளின் வடிவத்தை ஆதிசங்கரர் பாடினார் அம்மா உன்னோட அழகிய பேர்பட்ட அழகுமானு அந்த சௌந்தரிய லகரி பாடினார் அம்பாளுடைய அழகு சௌந்தரியலகரியில் முதல் பகுதிக்கு ஆனந்த லகரின்னு பேர் ரெண்டாவது பகுதிக்கு தான் சௌந்தரிய லகரின்னு பேர் மொத்தத்துக்கும் சேத்து சௌந்தரிய லகரின்னு பேர் சொன்னால் கூட ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா முதல்ல இருக்கக்கூடிய முதல் பகுதி ஆனந்த லகரி அது கொஞ்சம் மந்திரபூர்வமாக இருக்கும் அம்பாளுடைய வடிவம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்காது அதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள் ஆதிசங்கரர் திருக்கைலாயத்திற்கு போனார் திருக்கைலாயத்துக்கு போய்ட்டு திரும்பி வரச்சே தான் சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவர்கிட்ட அந்த அம்பாளை பற்றிய வர்ணனை இருக்கக்கூடிய சுவடிக்கட்ட கையில் கொடுத்து இதை எடுத்துன்னு போய் பூலோகத்தில் அம்பாள் வழிபாட்டை இன்னும் அதிகமாக பரவச்செய்யின்னு கொடுத்தாராம் அதை எடுத்துட்டு ஒரு கையில் சுவடிக்கட்டு இன்னொரு கையில் சிவபெருமான் தேர்ந்து வாங்கி கொண்ட லிங்கங்கள் போகலிங்கம் யோகலிங்கம் எல்லாம் இருக்கா அந்த லிங்கங்களை எல்லாம் சிவலிங்கங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி வந்தாராம் ஆதிசங்கரர் திருக்கைலாயத்தினுடைய வாசலுக்கு வரச்சே நந்திகேஸ்வரர் பிடிச்சுண்டர் அவரை தாண்டி எதுவும் வெளியில் வர முடியாது அதென்ன இதெல்லாம் எடுத்துன்னு போற இதெல்லாம் கைலாயத்தினுடைய சொத்து அதை எப்படி நீ இதெல்லாம் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்தாராம் அவர் பிடிச்சி விழுக்க இவர் பிடிச்சி விழுக்க ரெண்டு பேருக்கும் நடந்த டக் ஆஃப் வாரில் அந்த சுவடி கட்டு பிஞ்சு போச்சு பிஞ்சு சிதைந்து போச்சு ஆதிசங்கரருக்கு ரொம்ப வருத்தம் பகவான் நம்மட்ட கொ கொடுத்ததை வச்சு காப்பாற்றக்கூட நம்மளால் முடியலையே பராமரிக்க கூட முடியலையே புதுசாக பண்ண வேண்டாம் பராமரிக்கக்கூட முடியலையே இதை கொண்டு போய் பூலோகத்தில் அம்பாள் வழிபாட்டை பிராதானியம் அடைய செய்ய வேண்டும்னு கொடுத்தாரு அதை நம்மளால் காப்பாற்றக்கூட முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தத்தோடு அப்படி பார்த்துட்டுருக்கருச்சே அம்பாள் அங்கேயே அவருக்கு காட்சி கொடுத்து கவலைப்படாத எந்த ஸ்லோகம்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோ எந்த ஸ்லோகம்லாம் இல்லையோ நீயே பாடிடும் பரவாயில்ல அப்படின்னாலாம் அதனால முதல் பகுதி இருந்தது நாற்பத்தி ஓரு ஸ்லோகத்துக்கு அப்புறம் மிச்சம் இல்லை அதையெல்லாம் அவரே பாட ஆரம்பிச்சார் அதையெல்லாம் பாடி அம்பாளுடைய அந்த ரூப வர்ணனை பெண் தெய்வத்தை வழிபடும் போது ரூப வர்ணனை செய்யும் போது கேசாதிபாதமாக வர்ணிக்க வேண்டும்ங்கிறது மரபு அதனால கேசாதிபாதமாக வர்ணிச்சு பாடி முடிச்சுட்டார் காஞ்சி மகாஸ்வாமி இதுக்கு சொல்லுவார் பேசாம இந்த நந்திகேஸ்வரர் பிடுங்கி இழுத்தபோது மொத்தமே எடுத்திருக்க கூடாதா அப்படி எடுத்திருந்தாருன்னா நூறு ஸ்லோகத்தையும் ஆச்சாரியரே பாடியிருப்பாரே அப்ப இது இன்னும் சுவைமிக்கதாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவார் அம்பாளுடைய அந்த வடிவத்தை வர்ணிப்பதுங்கிறது உள்ளுக்குள்ளே சென்று பக்தி பிரவாகத்தை பெருக்கச் செய்வது அதனால தான் அப்படி சொன்னார் மகாஸ்வாமி அந்த ரூப வர்ணனையை பார்க்கறச்சே படிக்கிறச்சே அதை கேட்கறச்சே அதை அனுபவிக்கிறச்சே இருக்கக்கூடிய ஒரு கழிப்பு ஒரு மகிழ்ச்சி ஆச்சாரியர் அம்பாளை வர்ணிச்சார் மகாகவி காளிதாசரும் அம்பாளை வர்ணித்தார் காளிதாசருடைய வர்ணனையும் ஆச்சாரியருடைய வர்ணனையும் அங்கங்க அங்கங்க ரொம்ப பேரலாக போவதை சென்ற முறையே பார்த்தோம் போன தடவை எங்க நிறுத்தினமோ அதுக்கு அந்த ஒன்னு ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து அதிலிருந்து அப்படியே இன்றைக்கு தொடர்வோம் அம்பாளுடைய இடைப்பகுதியை வர்ணித்தார் அவ அந்த இடையில மேகலாபரணம் அணிந்து கொண்டிருக்கிறாள் கட்டிசூத்திரம்னு பேர் அந்த கட்டிசூத்திரத்தை சொல்றத் கட்டிசூத்திர நிர்பட்சித அனங்கலீல தனுஷின்மா நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேகலாபரணம் கட்டிசூத்திரம் எப்படி தெரியுமா அதுல சின்ன சின்னதா மணி எல்லாம் இருக்கு இந்த ஒட்டியானத்துல சின்ன சின்னதா கீழே மணி இருக்கு அந்த மணி எல்லாம் கிணுகுணு கிணுகுணுன்னு சத்தம் போடுறது அது சத்தம் போடுறது எப்படி இருக்குன்னா இந்த மன்மதன் மன்மதன் விளையாட்டி அது சேலஞ்ச் பண்றது வா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன அப்ப அனங்கன் இந்த மாதிரி சத்தம் பண்றானா ரெண்டு காரணம் ஒண்ணு மன்மதனுடைய கோதண்டத்தை அவன் வளைக்கும் போது இந்த மாதிரி சத்தம் கேட்கும்னு கணக்கு தன்னுடைய கோதண்டத்தை வளைத்து அந்த கோதண்டத்தில் நான் ஏற்றி அம்புகளை சரங்களை அவன் விடும்போது சத்தம் கேட்குமா மன்மதனுடைய வில்லும் அம்பும் பண்ற சத்தம் எம்மாத்திரம் இந்த சத்தம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு செய்யக்கூடிய அளவிற்கு அம்பாளுடைய கட்டி சூத்திரத்தில் வரக்கூடிய அந்த கிணுகுணுங்கிற சத்தம் இது ஒரு கணக்கு இது மேலோட்டமாக பார்த்தா ஆனால் இதுக்குள்ள இன்னொரு ஒரு விஷயத்த வெளியில் தெரியாத மாதிரி வைக்கிற இந்த மன்மதனுக்கு ரொம்ப நாளாக ஒரு கோபம் இருக்குது மனசுக்குள்ள அந்த கோபத்தை எப்போ தீத்துக்கிறதுன்னு அவன் பார்த்துட்டே இருக்கான் அவன் மனசுக்குள்ள என்ன கோபம் யார் மேலே கோபம் இருக்க முடியும் அவனுக்கு அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது அவனுடைய மனசில் இருக்கிற கோபத்தை ரொம்ப நாள் உழுக்குழியே வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தீத்துக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது எப்போ ஒரு நாளைக்கு அம்பாளும் சிவபெருமானும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாராம் பேரை தப்பு தப்பாக சொல்லிட்டாராம் பேரை தப்பு தப்பாக சொல்லிட்டார் அம்பாளோடு இருக்கும்போது அம்பாளுடைய திருநாமத்தை சொல்லியிருக்கணும் அவர் வேற ஏதோ பேரை மாற்றி சொல்லிட்டாராம் யார் சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் பாடுறார் மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனம் மிருஷான் தெரியாமல் தப்பாக சொல்வது மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனம் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமாம்மா உன்னோட பேசின் இருக்கச்சே உன் பேரை சொல்லியிருந்திருக்கணும் அவர் ஏதோ நினப்பில்லை எதையோ சொல்றதுக்காக கங்கையின் சொல்லிவிட்டார் உனக்கு சகோதரியாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவள் அவ பேரை சொல்லிட்டார் கோத்ரஸ்கலனம் அத வைலக்ஷிய நமிதம் அவர் அதை சொன்ன உடனே என்னாச்சு அவருக்கு தெரியல அவர் ஏதோ எதேச்சியா சொல்லிட்டார் ரியலைஸே பண்ணாம சொல்லிட்டார் ஆனா அம்பாள் காதல அந்த பேர் விழுந்திருத்தான் ஆஹா என்னோட இருக்கிறச்சே உங்களுக்கு அவ பேர்தான் நினைவுக்கு வந்துதா அப்படின்னு அம்பாளுக்கு கோபம் வந்து தான் என்ன இருந்தாலும் அவளுக்கு கங்கை மேலே தானே கோபம் ஆச்சாரியரே இன்னொரு இடத்துல பே பாடுறார் அவளுக்கு எங்கே கோபம்னு கேட்டால் கங்கை மேலே தான் கோபம் ஏன்னா அந்த கங்கையைத்தானே தூக்கி அவர் தலையில் வச்சுட்டுருக்காருன்னு அவள் மேலே தான் கோபம்னு இப்போ கங்கைன்னு பேரை சொன்னோடனே அவருக்கு இன்னும் கோபம் வந்தது அம்பாள் அந்த கோபத்தில் என்ன பண்ணினா அப்படியா அவ பேரையா சொல்லுகிறீர்கள் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ என்ன பண்ணினா அந்த ஊடலில் லலாட்டே பர்த்தாரம் சரண கமலே தாடயதி அப்படி தன்னோட காலால் அவருடைய நெத்தியில் ஒரு எட்டி உதவிட்டாளம் லலாட்டே பர்த்தாரம் பர்த்தாவாக இருப்பவரின் லலாட்டத்தில் தன்னுடைய சரண கமலத்தால் தாடய அவ காலில் அப்போ சலங்கை போட்டுருந்தாள இல்லையா அந்த சலங்கை கிணு சத்தம் போட்டுது தட்டின உடனே காலால் தட்டின உடனே அதை அசைஞ்சிருக்கோ அதில் சத்தம் கட்டிருக்குமா இல்லையா அந்த சத்தம் என்னான்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு கோபத்தை வச்சுட்டு மன்மதன் அந்தயம் தகன கிருதம் என்னைக்கு இவர் தன்னை நெருப்பால் நெற்றிக்கண் நெருப்பால் எரிச்சாரோ அன்னையிலேருந்து மனசுக்குள்ள ஒரு கோபத்தை வச்சுட்டு இருக்கான் என்னையா எரித்தீர்கள் என்னையா எரித்தீர்கள்னு அந்த கோபத்தை இப்போ என்ன பண்ணினா வெளியில் தன்னுடைய பானமாக செலுத்தினான் அவன் மனசுக்குள்ளே இருந்த அந்த கோபம் வெளிப்பட்டது இப்போ அவனுக்கு ஒரே சந்தோஷம் மாட்டிக்கொண்டீர்களா மாட்டிக்கொண்டீர்களா என்னைத்தானே எரித்தீர்கள் இப்போ அம்மா கிட்ட மாட்டிக்கொண்டீர்களான்னு அவன்தான் கையை தட்டி சிரிச்சானாக்கும் அதுதான் கிணங்குனு கிணுங்குன்னு சத்தம் போடுகிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்கலாம் தாய் தந்த இடத்தில் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை அம்மாவையும் அப்பாவையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு குழந்தையின் உரிமையில் ஆச்சாரியர் பாடுறார் ஆச்சாரியர் பாடின அதே விஷயத்திற்கு நிகராக இங்கே காளிதாசர் சொல்கிறார் அம்மா உன்னுடைய கட்டி இருக்கக்கூடிய அந்த மேகலாபரணத்தின் மணிகள் மன்மதனோட போட்டிக்கு போகின்றன மன்மதனை ஒன்றுமில்லாமல் செய்கின்றன மன்மதனுடைய பானமோ மன்மதனுடைய வில்லோ ஒன்னும் இல்லை அவன் என்ன பானம் போட்டாலும் அது ஒண்ணுமில்லன்னு சொல்ற மாதிரி உன்னுடைய கட்டிசூத்திரத்தின் மணிகள் செய்கின்றன திவ்யரத்னாம்பரே ரத்னங்கள் பதித்ததாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஆடையை அணிந்து கொண்டவளே திவ்ய ரத்னாம்பரே பத்மராக உல்லச மேகலா பாஸ்வர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூபிரத்தலே சந்திரிகா சீத்தலே அதே மேகலாபரணத்தை மறுபடியும் சொல்ற அவளுடைய மேகலாபரணம் பழபழானு இருக்கு பாஸ்வர அது அவ்வளவு பிரகாசமா இருக்கு அதுல பத்மராகங்கள் பதிச்சிருக்கு பத்மராகம்ங்கிறது வைரத்திற்கான வைரத்தினுடைய ஒரு வகைன்னு சொல்லலாம் பத்மராகக்கல்ங்கிறது வைரக்கல் அந்த வைரக்கல்ல ஒரு வகைக்கு பத்மராகம்னு பேர் பத்மராக உள்ளசன் மேகலா மேகலாபரணத்தில் பத்மராகக்கல்லாம் பதிச்சிருக்கு அதனால அந்த வைரம் அப்படியே ஜுவலிக்கரைச்சே அதில் அவ்வளவு பெரிய பிரகாசம் அந்த பிரகாசம் அது என்ன ஆறுதுன்னு சொன்னால் அம்பாளுடைய இடைப்பகுதியில் பட்டு அந்த பிரகாசம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆறுது ஸ்ரோனி சோபாஜித அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த நிலையில் பார்க்கும்போது அம்மா அந்த இடைப்பகுதி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஸ்வர்ண பூபுருத்தாலே இந்த பூமிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தங்க மலை ஒன்று இருக்கே ஸ்வர்ண மலை மேருமலை அந்த மேருமலை மாதிரி தெரிகிறது அது மாத்திரமில்லை அந்த மேரு மேலே இருக்கக்கூடிய ஒரு அழகான பூர்ணிமை நிலவு மாதிரி உன்னுடைய முகம் சந்திரிகா சீதலை ஒரு மலை அந்த மலை உச்சியில் பூர்ணிமை நிலவு பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அம்மா நீதான் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறாய் இவனுடைய இடைப்பகுதியை பார்த்தா மேருமலை மாதிரி தோற்றம் தருகிறது ஏன் மேருமலைன்னு சொன்னாருங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் ஏற்கனவே அந்த காரணத்தை பார்த்தோம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும் மறுபடியும் ஆச்சாரியர்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு ஆச்சாரியர் அம்பாளுடைய இடைப்பகுதியை பாடும்போது சௌந்தரிய லகரியில ஒன்று சொல்வார் அம்மா உங்க அப்பா ஹிமவான் அந்த ஹிமவான் என்ன பண்ணினார் தெரியுமா அவருடைய அந்த விஸ்தார தன்மையை உனக்கு சீதனமாக தந்து விட்டார் அம்பாள் இந்த உலகத்திற்கு ஆதாரம் பிரபஞ்சம் அண்டம் பகிரண்டம் என்ன பேர் சொன்னாலும் சரி இதெல்லாம் இதெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அம்பாள் சப்போர்ட் பண்றா அதனால தான் மேருமலைங்கிற மேருமலை அப்படின்னு சொல்றோமே அந்த மேருமலைக்கு ஒரு கதை நமக்கெல்லாம் தெரியும் அந்த மேரு என்னாச்சு வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கின்னு அந்த மேருவைத்தானே இந்த பூமிக்கே ஆதாரமாக வைத்தார்கள்னு கணக்கு அப்போ எப்படி பூமிக்கு ஆதாரமாக வேறு மலையை வைக்கப்பட்டதோ அதே மாதிரி அம்மா இந்த பூமிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வண்டி மலையில் நிறைய மினரல் ரிசோர்ஸஸ் இருக்கு மலைன்னு சொன்னால் அந்த மலையிலேருந்து பல விஷயங்களை வெட்டி எடுக்கலாம் தங்கமங்க இருக்கும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மலை கற்களுக்குள்ள இல்லைன்னா மலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்ணிலெல்லாம் பார்த்தா நிறைய ரிசோர்சஸ் நிறைய தாது பொருட்கள்லாம் உள்ளே இருக்கும் மெக்கனஸ் கோல்டுன்னு ஒரு படம் வந்ததா இல்லையா தங்கத்தை தானே வெட்டி எடுப்பார்கள் அந்த மலைப்பகுதியிலேருந்து அப்போ மலையில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும்னு கணக்கு மலைன்னு சொன்னாலே இட் இஸ் வெரி ரிசோர்ஸ்ஃபுல் அப்போ அதே மாதிரி அம்மா எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீதான் வைத்திருக்கிறாய் எங்களுக்கான செல்வமாக இருக்கக்கூடியவள் எல்லா செல்வமும் உங்ககிட்ட இருக்குது நீதான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கிறாய் எங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் குருத்வம் விஸ்தாரம்னு ஆச்சாரியர் சொன்ன மாதிரி விஸ்தாரமாக எங்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் நீ உன்னுடைய இடைப்பகுதியில் உன்னுடைய வயிற்று நீ எங்களை எல்லாம் வைத்து அதனால் உன்னுடைய இடை விஸ்தாரமாக இருக்கிறது அந்த இடைப்பகுதியை கொண்டவளே எங்களுக்கு ஆதாரத்தை தரக்கூடியவளேன்னு சொல்லி சந்திரிகா சீத்தலை வெறுமன நீ விஸ்தாரமாக இருக்கிறாய்ங்கிறது மாத்திரம் இல்லை நீ எப்படின்னு சொன்னா எங்களுக்கு குளுமையை தருகிறாய் மலை மேல இருக்கக்கூடிய அந்த பூர்ண சந்திரன் போலவும் எங்களுக்கு குளுமையை தருகிறாய்